தாயமானவரை போல தான் உணர்ந்த வாசக பெருமானையும் தாண்டவராய்ப்பிட்டு பாரதிபித்தன் அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம் இளம்பிரை அணிந்து மோனத்திற்கும் முழுவன் மேனியான் கருநிறம் கொண்டு மகமது நபிக்கு மறை அருள் புரிந்தோன் ஏசுவின் தந்தை எனப்பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்று அதனியல் ஒளியூர் அறிவாம் அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார் வாழ்த்து அமர வாழ் வைதுவான் மதிப்பிற்கும் மரியாதைக்கு திருமடத்தின் அதிபர் மடாதிபதி அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற தெய்வத்திரு ஊர் நடிகர் அவர்களே இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பிள்ளையார் சுழி போட்டு இதை மிகச் சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து ஆனால் தன் பெயரை அந்த பத்திரிகையில் எந்த இடத்திலும் தன்னை மறைத்து கொண்டிருக்கும் பாரிய நல்லூர் திரு தியாகராஜன் சுவாமிகள் மையன்பர்களே தாய்மார்களே பெரியோர்களே உங்கள் அனைவரையும் வணங்கி வகை இந்த தினத்திலே தாண்டவராயரும் மாணிக்க என்ற தலைப்பிலே பேசுமாறு பணிக்கப்பட்டிருக்கின்றேன் தாண்டவராயருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நே தலைமையேற்றிருக்கின்ற திரு சுவாமிகள் அவர்கள் மிக விரிவாகவே எடுத்து உங்கள் முன் படைத்திருக்கின்றார்கள் எனவே திரும்பவும் ஒரு முறை அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை சொல்லுவது கூறியது குற்றமாகும் ஆகவே அந்த குற்றத்தை செய்யாமல் நம்முடைய தாண்டவராய சுவாமிகள் உதிர்த்த பொன்மொழிகளிலே மனதிலே பதிந்த ஒரு சில உங்கள் முன்னால் சொல்லிவிட்டு அவ்யா குறிப்பிட்ட மாதிரி மாணிக்க வாசகருடைய தொண்டிலே நாம் கவனம் செலுத்துவோம் கைவல்லிய கடலிலே மூழ்கி எடுத்த முத்துக்கள் திவேகம் நிராசை சமாதி நான்கும் தான் முத்துக்கு சாதனம் என்று சொன்னார் நம்முடைய தாண்டவராய சுவாமிகள் சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை அவரே சாதனமாக வந்தார் இந்த அத்வைத நிலை நீடிப்பதற்கும் மிக சிறப்பான ஒரு நூல் தமிழிலே எழுவதற்கும் அவர் சாதனமாக வந்தார் அவரே சாதித்தார் அதுதான் பிரம்மம் சாதனையும் அதுதான் சாதித்ததும் அதுதான் அவர் பிரம்மமாகவே வாழ்ந்தார் அதே மாதிரி உனக்கு ஒரு கேடுமில்லை வேற ஒண்ணும் தெரிய வேண்டாம் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ அதுதான் உலகத்துல மிக முக்கியமான செய்தி அதற்குத்தான் திருவண்ணாமலையிலே கோயில் கொண்டு எழுந்திருக்கிற பெருமாண்டத்திலே அண்டி ரமண மகரிஷி அவர்கள் நான் யார் என்று விளக்கம் கொடுத்த எல்லாம் தொற்பணம் போலும் என்றே துணிந்தவன் ஞானியாவான் நாம உலகத்தில் பார்க்கிறது எல்லாம் ஆயை எதுவுமே நிச்சயம் இல்லை பிரம்ம பாவனையை மூடி பேதம் காட்டுவது அஞ்ஞானம் இந்த ஞானத்துக்கு எதிர்ப்பதும் அஞ்ஞானம் சேர்த்தா அந்த ஞானம் அஞ்ஞானமாகிறது அதனால பிரம்ம பாவனை நம்மிடத்திலே இருக்கிற பிரம்மத்தை மறைப்பதே நம்மிடத்தில் இருக்கிற அஞ்சானந்தான் இருப்பவன் எல்லாம் என்று உணர்வான் போவதும் வெற்றி வந்தா ஒரே தலைகா தெரியாம குதிக்கிறது ஏதாவது சின்ன தோல்வி ஏற்பட்டு தோண்டு போய் அப்படியே சாதி விழுந்து அது கூடாது அது எது வந்தாலும் சரி வருவதும் போவதும் நினைந்து மகிழார் அந்தத்துக்காக மகிழ்ச்சியும் கிடையாது போதத்துக்காக வாடுதலும் கிடையாது அதுதான் மகிழ்ச்சி அதை தவநிலைப்படுத்திக்கணும் இல்லையா ராமனுக்கு என்ன பெருமை அதுதான வெய் திருப்பதம் மேவென்ற போதீனும் இத்திருத்துறந்து ஏகென்ற போதீனும் சித்திரத்தின் அளந்த செந்தாமலையினை முகத்தினை உண்ணுவால் சீதா பிராட்டில் லங்கையிலே அடைபட்டு கிடைக்கின்ற பொழுது இந்த ராமனுடைய குணாதிசயங்களை எண்ணி பார்க்கிறார் நீதான் நாளைய தினம் சக்கரவர்த்தி த அயோத்தியை ஆடப்போகிறாய் என்று சொன்ன பொழுது ராமனுடைய முகம் வளர்ந்திருந்தது ஒரு புன்னகை மந்தகாசம் ஒரு திரிப்பு என்று கூணி சூழ்ச்சியினாலே தீயவை ஆயிலும் சிறந்த தீயானாக விளங்கிய கைகி கேட்ட வரத்தின் மூலம் நாளை அவனுக்கு முடி சூட்டுதல் கிடையாது என்று சொன்ன பொழுதும் அதே மந்தகாசம் அதே திரிப்பு இருக்க முடியுமா இப்பொழுது எம்மனோரால் எழுதுவதற்கு எழுதோ யாரும் செப்பரும் குணத்திராமன் திருமுகச் செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பாதகம் உணர கட்ட அப்பொழுது அளர்ந்த செந்தாமறையினை வென்றதம்மா என்று எழுதுவான் கம்பன் அந்த மாதிரி முறையில அப்பொழுது அளர்ந்த செந்தாமரை வென்றுவிட்டதா அவனுடைய முகம் ஆக எல்லா நிலையிலையும் சமநிலை சாந்தம் எல்லாத்தையும் சமமா எடுத்துக்கிது அப்படின்றான் அது மிக முக்கியம் அந்த துறவத்தன்மை தான் இறைத்தன்மை தன்மை அந்த துறவத்தன்மை அதை நல்லவனே உலக உபகாரம் ஞானிகள் விவகாரம் நான் உலகத்துக்கு நன்மை செஞ்சு தம்பட்டம் அடிக்காத பாரியில் தாரியின் வாரியில் எத்தனை பேர் எங்கெங்க என்னென்ன வாரி உடுறாங்க பாருங்க என்னென்ன விதமான வாக்குகளை சொல்றாங்க எப்படி கொடுக்கிறாங்க நம்முடைய வாக்குகளை பறிப்பதற்கு அவர்கள் என்ன வாக்குகள் கொடுக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் மக்களை ஏமாத்த எல்லாருமா சேர்ந்து மதுவ ஒழிக்கிறாங்க ஒன்று மக்கள் நீண்ட காலம் வாழணும் ஆயுள் மனிதர்களுக்கு அமைப்பிலே ஒரு நூறடா அறையும் புறையாய் போவது அவன் அவன அறிவும் செயலும் ஆமடா என்பால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எல்லாரும் பிறந்தவர்கள் நூறாண்டு வாழணும் அப்படிங்கிறது அந்த சாத்திரங்கள் சொல்லியிருக்கு வேதம் சொல்றது எல்லாம் சொல்றது ஆனால் நூறாண்டு வாழ்வது எப்படி என்று எழுதியவரை தேடுகிறோம் அறுபத்தெட்டு வயதுலேயே அவர் டிக்கெட் வாங்கி கொண்டு போய்விடுகிறார் அதனால அந்த ஆயுர் நம்ம கையில இல்லை அது இறைவனுடைய கையில இருக்கு ஆளுக்கு ஒரு தேடி வச்சு ஆண்டவன் அழைப்பான் அப்போ யார் எழுத அவனுக்கு என்ன காரியம் முடிப்பான் என்பான் கண்ணதாசன் இல்லையா எல்லாருக்கும் ஒரு நாள் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று உண்டு ஜாத தேங்கி மரணம் திருவம் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு பாகம் மாதிரி நிச்சயமா பிறப்பு உண்டு இறப்பு உண்டு அதனால அதுக்குள்ள நாம் என்ன செய்யணும் அதை பார்க்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மனித பிறவி நமக்கு எப்படி கிடைச்சது மாணிக்காவத்து சொல்வார் புல்லாகி பூவாகி பூடாகி பல்வெருக்கமாகி என்று அடிக்கொண்டே போய் எல்லா பிறப்பும் பிறந்த அப்படி அதுக்கு அப்புறம் அப்புறம் கிடைத்திருக்கிறது பாதுகாக்கணும் இல்லையா அது ரொம்ப முக்கியம் பிள்ளையை பெற்று விட்டால் போதுமா பேணி காக்க வேண்டும் தெரியுமா திரைப்படம் அது மாதிரி எங்க ஊர்ல இந்த கைவல்ல மனிதம் பிறந்தாலும் அதை பேணி காத்து உலகமெங்கும் பரவ செய்திருக்கின்றது இந்த கோவிலூர் திருமணம் தான் அதற்கு என்றென்றைக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர்களுக்கு நாங்கள் கடன்பட்டிருக்கின்றோம் அந்த முறையில் அதே மாதிரி பாடியநல்லூரைச் சேர்ந்த திரு தியாகராஜன் அவர்கள் அங்கே வந்து பார்த்தார்கள் மிக சின்ன இடத்துல அந்த ஆலயம் அமைந்திருக்கிறது அந்த ஊரிலே போதுமான இட வசதி லாட்சிகள் கட்டுவதற்கு இல்லை அதையெல்லாம் பார்த்த உடனே இந்த மாதிரி விழாக்களை எடுக்கணும் வைகா தீவித்தாகும் குருநாதரும் அதே நாளில் இறந்திருக்காரு அவருடைய சீடரும் அதே நாள்ல இறந்திருக்காரு அதனால அந்த வைகாட்சி விஷாகம் செய்த தவ என்னவோ தெரியல இரண்டு பேருக்கும் அதுவே ஆராதனை தினமாக இருக்கிறது அதனால ரெண்டு பேரையும் கொண்டாடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது நன்னிலத்தில பிறந்தாலும் நாங்கள் எல்லாம் கேத்திர பாவிகளாக இருக்கிறோம் ஆனால் எங்கோ இருக்கின்ற பாடியநல்லூர் தியாகராஜனுடைய மனத்திலையும் இந்த திருக்கோ கோவிலூருடைய மடாதிபதி அவருடைய மனதிலையும் அந்த கைவல்ய நவநீதம் தோன்றி உலகம் பூராவும் வியாபிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்துகின்றது தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் செழிக்கச் செய்வீர் என்று சொன்னாங்க அது மாதிரி உலகம் பூரா பரவணும் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதில் ஒரு மகிமை இல்லை திறமையான புலமையலில் வெளிநாட்டானதை வணக்கம் செய்தல் வேண்டும் வர பாரதி அவன் என்ன சாதாரண கவிஞனா அன்பு வழியை போதித்தன் பெருமை உணர்த்திய ஆற்றல் கவிஞன் இன்பம் ஒன்றையன் உலக ஒற்றுமை உகந்து பேசிய உண்மை கவிஞன் ஊமை ஜனங்களை ஊக்குவித்த உயிர் கவிஞன் எல்லோரும் ஒரு குலம் என்று எடுத்துச் சொன்ன கவிஞன் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை என்று அடித்துச் சொன்ன கவிஞன் ஐபோறி ஆற்றிகொள் என்று அறிவுறுத்திய கவிஞன் ஒற்றுமையே வலிமை என்று ஓதியை ஒப்பற்ற கவிஞன் ஓய்தல் ஒழி என்று உலகில் ஓடமிட்ட கவிஞன் ஒவ்வொரு வழி வந்த நம்ம அப்படிப்பட்ட பாரதி என்ன சொல்லுகிறான் இந்த நாட்டை பிறக்கிறதுக்கு நாம புண்ணியம் பண்ணிருக்கணும் அரிது அரிது மானிடராய் பிறத்தல சரி மானிடரா பிறக்கிறோம் எங்கேயோ கிரீன்லாந்து அல்லது எத்திமோக்கள் வாழ்கிற இடத்திலையும் பிறந்தா இந்த சீழ் பாகரத்தோட ஒரு ஜந்துவா தான் ஆனா இந்த தெய்வ தமிழ்நாட்டிலே இந்த பாரத புண்ணிய பூமியிலே மனிதனாக பிறந்திருக்கிறோமே நாம் கொடுத்து வைத்திருக்கிறோம் எத்தனையோ செய்த புண்ணியத்தினால் இது கிடைத்திருக்கிறது பிறவிகளில் செய்த ஈட்டம் என்று குறிப்பிடுவார் அதனால கிடைத்திருக்கிறது இது மனுஷியாக்கை அதை நாம் என்ன செய்யணும் என்று பார்க்கணும் யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி சொல்லி வாழ்த்துவனே என்று சொல்வார் மணிவாதக பெருந்தகை ஒரு வீட்டுல போய் கதவை தட்டும் யாரு அப்படின்னு உள்ளே குரல் கேட்கறது நான் தான் தான் என்னும் சொல் கெட்டால் என்று தோன்றாது சத்தியம் அருணகிரிநாத பெருமான் இல்லையா அப்படி அந்த நான் தான் என்ற அகந்தை ஒழியனும் அதுக்குத்தான் இந்த மாதிரி இலக்கியங்களை எல்லாம் படிக்கணும் அதுவும் தமிழ ஏற்பட்டிருக்கின்ற முதல் நூல் அது பெரிய நம்முடைய கைவல்ய நவநீதம்தான் இதுதான் உலகத்தில் ஜெர்மன் மொழியிலேயும் ஆங்கில மொழியிலேயும் மொழிபெயர்க்கப்பட்டு எல்லாரும் படிக்கிறாங்க இல்லையா அதனால தான் பிற நாட்டு நல்லறிஞர்கள் போற்றுகின்றார்கள் படிக்கிறார்கள் இந்த முற்றோகள் இன்றைய காலையில் ஆனந்தமா இருந்தது இல்லையா அவருடைய பொருள் புரிய வேண்டாம் நமக்கு அது வேண்டியது இல்லை அனுபவம் தான் முக்கியம் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதுதான் புரியும் ஆதாயத்தை அண்ணாந்து பார்க்கறாரு சக்குழார் பெருமான் அப்போ ஒரு திருநீரு அது எப்படி பிரகாசித்ததோ அது மாதிரி வெண்ணிலா அந்த பூரண நிலையில் தொழித்தது என்றார் அம்மா பார்த்தார் பரன் அஞ்சழுத்தும் உணராத நெஞ்சம் என இருந்தது நீண்டவான் அந்த திருவைந்த எழுத்தினுடைய பெருமையை உணராதவருடைய நெஞ்சம் எப்படி இருள் மண்டி கிடக்குமோ அது மாதிரி இருள் மண்டி கிடந்தது என்றார் ஆகவே எப்பவும் இறை உண்மை இறை சிந்தனை இறைப்பற்று பற்றிக் கொள்ளணும் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விளக்கு பற்ற பற்றதான் உன்ன விட்டு போகணும்னா அந்த பற்ற பற்றிக்கோ பிழாச்சொலை எடுக்கிறவங்கள பார்த்துருப்பீங்க அவங்க என்ன பண்றான் கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிட்டு பிழா பழத்தை புரியாது என்று அந்த சுழைய அந்த பிச்சுன்னு அவன் கையில் ஒட்டலை ஏன் ஏற்கனவே அவங்க ஒரு பிச்சினை ஒட்டினுட்டான் அதனால் இன்னும் மற்ற பிச்சுனு தான் ஒட்ட மாட்டேங்கிறது அதே மாதிரி இறைப்பற்றை நாம் பற்றி கொண்டு விட்டால் மற்ற சின்ன பத்துகள் சில்லறை விஷயங்கள் நம்மகிட்ட அண்டவே அண்டாது அதுதான் முக்கியம் அதனால் நாம் இறைப்பற்றை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின் அப்போ இந்த மணிவாசகருக்காக இறைவன் செய்த லீலைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ பார்ப்போம் அனுபவித்தால் செய்த கருமங்கள் விடா எல்லாத்தையும் அனுபவிச்சு தெரியுது ஒரு கரும பூமி இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவிப்பா இருக்கு கெட்டது அல்லையா வெள்ள கருப்பு அப்புறம் பாவம் புண்ணியம் எதை எடுங்க ரெண்டு ரெண்டா இருக்கும் அப்படி உள்ள உலகம் ஆனால் இந்த இரண்டு ரெண்டா பேத்திரம் எல்லாம் ஒண்ணுதான் அதான் துய்தம் ரெண்டே இல்லாதது அரியன் பெண்ணுக்கு வைத்திருக்கிற பெயர் அத்வைதம் என்பதுதான் அந்த சித்தாந்தத்தையே என்னுடைய பெண்ணுக்கு பெயராக வைத்திருக்கின்றேன் அத்வைதா என்று நான் அவளை அழைக்கும் பொழுது சக்கரர் ஆதிசக்கரனுடைய அனைத்து செயல்களும் அனைத்து தொண்டும் அனைத்து சேவையும் என் மனதிலே ஊடாடுகின்றது அதவரவு எந்த ஒரு பொது உடைமைவாரியாவது தன்னுடைய குழந்தைக்கு பொது உடைமை என்று பெயர் வைத்திருக்கிறானா கிடையாது ஆனால் நான் அரியன் என்னுடைய குழந்தைக்கு அத்வைதம் என்ற சித்தாந்தத்தையே பெயராக வைத்திருக்கின்ற அதே மாதிரி நன்னிலம் பகுதியிலே சொற்படிப்புகள் ஆன்மீக உன்யாசங்கள் சுமார் ஆயிரத்தி எண்ணூறு இறையுடன் நடத்தி இருக்கின்றேன் என்பதையும் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நலம் மெய் ஆகிய கைவல்ய நவநீத நூலை கற்றோர் பல கலை ஞான நூல்களை படித்த ஞானிகளாய் வாழ்வர் அப்படின்னார் இல்லையா எத்தனையோ பல நூல்களை படித்த ஞானம் இந்த ஒரு நூலை படிக்கிறதுனால வருதான் அதனால் இதை ஒன்றி துரோகமாக படிச்சுக்கலாம் இல்லையா நாம் அதானே பார்ப்போம் எல்லா உபன்யாசகருக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா பத்து நாள் உபன்யாசம் நடத்துவார் ஒம்போதாவது நாள் சொல்லுவார் நாளைக்கு பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகத்தை அன்றைக்கு கேட்டால் இந்த பத்து நாளும் கேட்டால் புண்ணியம் அப்படின்னு அதை எல்லாரும் ஒம்பது நாள் வரமாட்டான் பத்தாவது நாள் தான் வருவான் ஆனால் அதை ஒம்பதாவது நாளில் தான் சொல்லுவார் அது மாதிரி இந்த ஒரு நூலை படித்தால் போதும் உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் இதுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட அருமையான அந்த நூலை தந்த அந்த ஊரில் பிறந்த அரியன் இங்கே பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் மணிபாத்துகிற்காக இறைவன் செய்த லீலைகளை எல்லாம் கொஞ்சம் எண்ணி பார்ப்போம் அந்த மணி பாத்துகிற அரிமர்தன தன்னுடைய அமைச்சராக ஆட்டி கொண்டான் அது அந்த காலத்து பழக்கம் நுண்மான் நுழைப்புலம் பெரிய அறிவு படைத்தவர்களே அமைச்சர்களாக ஆக்குவது என்பது அந்த காலத்து பழக்கம் அவர்கள் தான் அமைச்சர்களாக ஆக முடியும் பெருமானி கழகம் வரும் பொருள் உரைத்தல் என்ன பின்னால வருங்கிறது எடுத்து சொல்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் திருகாலம் உணர்ந்த ஞானிகள் மாணிக்கவாசகரை அவன் தன்னுடைய அமைச்சராக வைத்துக் கொண்டான் அமைச்சர்னா அந்த குதிரை ராயத்திலிருந்த குதிரைகள்லாம் போச்சு நிறைய பணத்தை கொடுத்து பாண்டிய மன்னன் போய் வாய்த்து வாங்கியா குதிரையெல்லாம் புதுச்சான் குதிரையெல்லாம் வந்து இறங்கும் நம்ம கடற்கரையில பாருங்க அரேபியா தேசத்து குதிரைகள் இங்க வந்து விற்பனை ஆகும் நம்முடைய தேசத்திலே விளைந்த முத்துக்கள் நன்முத்துக்கள் பாண்டிய நாட்டு முத்துக்கள் ரோமாபுரியில போய் விற்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த காலம் கடற்பணிபம் ஓங்கி இருந்த காலம் அந்த காலத்துல போய் குதிரை வாங்கிட்டுவான்னு அனுப்பிட்டான் எல்லா பணத்தையும் கோயிலுக்கு செலவு பண்ணிட்டாரு ஏ மந்திரிகள் அப்படித்தான் ஒன்றுக்கு கொடுத்ததை இன்னொன்றுக்கு செலவு பண்ணுறது தான் அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு இந்த காலத்துலேயும் இருக்குது எதுக்கு ஒதுக்கினாரோ அதுக்கு செய்யாமல் வேறொன்றுக்கு செய்வேன் அப்படி செஞ்சுட்டாங்க இருப்பார்களா கூட இருக்கிறவங்க போய் மண்ணண்டை வற்றி வச்சு அதுக்குன்னே சில பேர் இருப்பான் அங்கங்கே பார்த்தா இந்த பெரிய மனிதர்களுக்கு பக்கத்திலேயே அந்த மாதிரி மனிதர்களையும் இறைவன் படைத்திருக்கிறான் ஏன்னா உடனே போய் அங்கே வற்றி வச்சுட்டான் அரசண்டை கேட்டிங்களா கேட்டிங்களா குதிரையாக தான் வராது குதிரை வாங்குறதுக்கு கொடுத்த பணம் கூட அவடையார் கோயிலில் அவர் திருப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு கும்பாபிஷேகம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறான் மன்னனுக்கு உட்காந்து யாரங்க உடனே மணிவாசகரை கைது செய்து கொண்டு வார்கள்ட்டான் மன்னன்றதுதான் கஷ்டம் நினைச்சா நவரத்தின மாலையை காட்டி போடுவான் இல்லாச்சி யாரங்க இவனை சுண்ணாமுக்கால் வாயின தள்ளுப்பான் என்ன தோன்றதோ மனசுல அர்த்தம் செய்வான் அதனாலதான் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இல்லை வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் என்பார் திருவள்ளுவர் பிறந்தகை அவர்கிட்ட இருக்கிறது அத்தனை கஷ்டம் அரசன்கிட்ட பழகிறது அதனால போட்டான் என்ன இறைவனே நான் உனக்கு கும்பாபிஷேக மன்றத்துக்காக தெருவு பண்ணேன் என்ன அர்த்தம் ஈஸ்வரனுக்கு உரியது அவனுக்குரியத அவனுக்கு எடுத்து செலவு முன்னார்ப்பு அது கையாடலாம் இல்ல வேற ஏதாவது தப்பு நடந்து போயிட்டா ஒன்னும் இல்லை எல்லாமே அவனுடையது வேற யாருக்காவது ஏதாவது உடமை இருந்தா தானே அனைத்துமே ஜீதுரனுக்குரியது அதனால ஜீதுரனுக்கு அதை சமர்ப்பித்துட்டாரு நான் இப்படி பண்ணேன் என்ன இப்படி காராகிர தள்ளிட்டு ஏன்னா ஒன்னும் இல்லை ஆவிணி மூலம் தண்டு குதிரைகள் எல்லாம் வரும்னு சொல்லுன்னு சொன்னார் ஆவணி மூலம் வந்தது குதிரைகளும் வந்தது மன்னனுக்கு சந்தோஷம் யாருங்க உடனடியாக மாணிக்க வாசலை வெளியே அழைத்து வாருங்கள் நான் நரி ஊழல் இடுது உடனே என்ன செஞ்சா அரச பார்த்தா பழையபடி கைது பண்ணுன்னா இந்த சிறைச்சாலையை திறக்கிறது மூடுறதுன்னா வேலையா இருக்கும் இல்லையா குச்சி வந்தா பண்ணுவான் இல்லைன்னா பிடிச்ச சிறையில் தந்துவோம் அது மாதிரி செஞ்சான் அதை பார்த்தோம் வயதை உடச்சு விட்டார் இல்லை நதிகள்லாம் உடச்சி விடுறது அந்த காலத்துல இருந்துருக்கு இல்லையா பாருங்க யாரோ திறந்து எங்க வந்தாலும் ஒரே வெள்ளைக்காடு இல்லையா யார் செஞ்சாலும் தெரியல அது பாட்டு கொஞ்சம் மழை வேற கொட்டோ கொட்டுன்னு கொட்டுருது இல்லையா அது எப்படின்னா அந்த கெடுப்பாக்கும் கெட்டார்க்கு சார்பாக எடுப்பதும் எல்லாம் மழையின்பாரு அந்த கெடுப்பதும் எடுப்பதும் நிரண்டு அளவடைய போடுவார் திருவள்ளுவர் எல்லாம் அந்த அது என்ன பெஞ்சாலும் கெடுக்கும் பேயாட்டிங் கெடுக்கும் அதனால சேரன் செங்குட்டு வேண்மால அழைச்சிட்டு போறான் ஏன் இந்த பாரு தன் கணவன் இறந்துபட்டான்னு கேள்விப்பட்டோன்னே உயிரை விட்டாலேயே தன்னுயிர் கொண்டு அவன் உயிர் தேடினர் போல் பெருங்கோ பெண்டும் ஒருங்குடன் வாய்ந்தான் பாரு இளங்கோடிகள் அப்படி உயிரை விட்டா பாரு அந்த கோபுரந்தேவி உன் மனதில் அனுக்கிறாளா அல்லது கணவனுக்கு ஒரு இழிபெயர் ஏற்பட்டதுன்னு ஒன்னே அந்த ஒற்றை கிளம்பு எடுத்து கொண்டு போய் மன்னன்ட்ட நீதி கேட்டு இருவார்கண்ணே என் முன் வந்தோம் யாரையோ நீ மடக்கூடியோயினா தேரா மன்னா ஆராய்ந்து பார்க்காத அறிவேற்ற மன்னனே அப்படின்னா அரசன அவன் தூக்குவாரி போட்டுது ஏ செப்புவது உடையே அப்படின்னு சொல்லிட்டு தன் நாட்டினுடைய சிறப்பு தன்னுடைய குடி புகுந்த இடத்தினுடைய பெருமை எல்லாத்தையும் சொல்லி நின்றால் கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே யாரம்மாணின்னு கேட்டதுக்கு எவ்வளோ அழகாக நாட்டினுடைய வளமை தன் புருஷனுடைய அந்த புகுந்த இடத்தினுடைய பெருமை அத்தனையும் சொல்லி சொல்லிவிடுங்க அப்படி போனாலே அவள் சிறந்தவளாக யாரை நீ விரும்புகிறேன்னா அந்த கோபுரம் தெவியை தேவர்கள் கொண்டாடட்டும் கணவன் இழந்தான்னு சொன்னோன்னே அந்த கைமை நோன்பு பூணாமல் அவனோடு ஒருங்கு இறந்தால் பாருங்க அது ரொம்ப முக்கியம் ஒரு மந்தி அது மாதிரி செய்யதான் நம்ம நம்ம சங்கலைக்கு ஏற்ற கைமை உயா காமர் மந்தி என்று சொல்வார்கள் மலை உச்சியிலிருந்து தன்னுடைய அந்த கணவன் இறந்து விட்டான் என்ற உடனே ஒரு மந்தி குரங்கி தான் மலையிலிருந்து குதித்து தன் உயிரை விடுகின்றது அது கைமை ஊயா காமர் மந்திரி என்று சொல்லும் இலக்கணம் அந்த அந்த கைமையின் ஒன்பு பூனாமல் இறந்தாலே அவளை தேவரர் கொண்டாடட்டோம் ஆனால் நம்ம ஊருக்கு வந்து தேவலோகம் பொண்ண அந்த கண்ணகியே நாம் வழிபடணும் சிறப்பாக கொண்டாடணும் அவளுக்கு கோயில் எடுக்கணும்னா அதான் அப்புறம் போய் கோயில் கொண்டாள் எல்லையா கடக விஷயம் தமிழர்களின் வீரத்தின் மீறி வீச்சினால் ஒரு சொல் இப்பொழுது தூக்கு என்று சொல்லி அங்கேயிருந்து கல்லெல்லாம் கொண்டு வந்து கோயில் கட்டினால் அதெல்லாம் படிக்கும் அப்போ சேரன் தன்னுடைய மனைவி கிட்ட கேட்க சொல்றான் மழை வளம் கரப்பின் பெரும்பேரச்சம் குடிபுற உண்டும் கொடுங்கோடு அஞ்சு மண்பதை காக்கும் தொல்குடி பிரத்தல் துன்பம் அல்லது தொழுதகவல் இந்த தொல்குடி பிரத்தல் ராஜ குடும்பத்தில் பிறக்கிறதுங்கிறதுக்கே அது ரொம்ப துன்பமே தவிர தொழுது பெறக்கூடிய ஒன்று அல்ல என்று சொல்கிறான் ஏன் மழை பெஞ்சா ஒரேடியா பெற்றதுன்னா அது அப்படி தான் பெய் மழை பெய்யும் அநியாய இல்லையா அம்மா பெய்யலன்னா எப்படியா மழை பெய்யும் அநியாயக்கிரம்பு அதிகமாகிடுச்சு ராஜா சரியில்லை ஆட்சி ஆக மொத்தம் ஆழ்வோருக்கு பெஞ்சாலும் பெச்சவு பெய்யாற்றியும் வைத்தது அது அப்படி கொடுக்கும் அப்படின்னா அது பிழை உயர் ஐத்தில் பெரும் சொன்னா அதுவும் ரொம்ப நம்ம பார்க்குறோம் ஒரு விசாரணை கைது செத்து விட்டான்னா விசாரணை கமிஷன் இன்னும் அஞ்சு வருஷம் எல்லாரும் போட்டு உயிரை வாங்கிடுவோம் அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அது பிழை உயிர் எய்து பெரும்பேர் அச்சம் அப்படின்னா ஒரே ஒரு உயிர் தானே இப்ப போய் போர்க்களத்தில் பல்லாயிரக்கணக்கான பேரை கொள்றான் ஆயிரம் ஆண் யானைகளை அடித்தான்னா அவன் பேரில் பரணி பாடுறான் ஆனால் ஒரே ஒரு உயிர் அது பிழை உயிர் தவறாக கொல்லப்பட்ட உயிர் அது பெரும் பேர் அச்சம் அது தப்பு அது பண்ணப்பட்டது பிழையாக எடுக்கப்பட்ட உயிர் அது அரசனுக்கு பேரை கெட்ட பேரை உண்டாக்குன்னா இப்படி எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் என்னென்னத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் அத்தனையும் படிக்கிறதுக்காக நமக்கு நேரம் இருக்குமா ஆள் போடுமா அதன்படி நடக்க வேண்டும் இல்லையா ரொம்ப முக்கியம் நாம் இறைவனை தொடரணும் அது முக்கியம் இல்லையா நம்மளை நண்டு நத்தா பள்ளி பூரா குழாச்சையாக படைக்காம மனிதனாக படைத்தானே அதுக்காக படைக்கணும் அது மாத்திரம் இல்லை நாம் இதற்கு அருணாத் சொன்ன மாதிரி எழுக்கடல் மணலை அளபடியில் அதிகம் எனதிடற் பிறவி அவதாரம் பண் அப்படி ஏழு கடல் மணலையை அளந்தாலும் அளந்துள்ள நான் எடுத்த பிறவியை எண்ணி துளையாது பர் அப்படிப்பட்ட நிலையில் ஏராள பிறவிகள் எல்லாம் எடுத்த பிறகு இந்த பிறவி கிடைத்திருக்கிறது இந்த பிறவியிலே நாம் என்ன செய்யணும் திரும்பவும் இறைவனிடத்தில் சேரணும் எங்கிருந்து வந்தால் அப்படின்னா மன்றம் குரங்குலேருந்து வந்தோம் அது டார்வின் ஏரி அந்த நாட்டுக்காரன் சொல்லட்டும் நாம் இறைவனிடம் இருந்து வந்தோம் திரும்ப இறைவன்கிட்ட போய் சேரணும் அதான் நம்முடைய லட்சியம் நோக்கம் எல்லாமா இருக்கணும் அதனால அவருடைய மலரடியிலேருந்து வந்தோம் அது மாதிரி மாணிக்கவாசர் என்ன அவர் மலர்ந்த தேதி தெரியுமே உதிர்ந்த தேதி கிடையாது திருநாவுக்கரசர் அப்பரோட ஐக்கியமானார் அக்னியில போட்டு அவரை கொளுத்தலை அக்னியேத்துவ அவர் ஐக்கியமாகிட்டாரு இல்லையா திருப்புகலூர்ல ஆக மொத்தம் அவரெல்லாம் உண்டு பிறப்பு எதுக்காக நம்ம எல்லாம் ஊழிய வகிப்பதற்காக அவர்லாம் பிறக்க வேண்டிய இல்லை எல்லா கருத்துக்குள்ள சொம்ப விழுந்துருச்சுன்னா அந்த பாதாளக்கரைஞ்சி அதுக்குள்ளே விழுந்து முழுகி எழுந்திருக்கு பாருங்க அந்த சொம்ப கரையே தரத்துக்கு அது மாதிரி நாம் ஆசாபாசங்களில் ஊடாடி கொண்டு இருக்கிற இந்த சமுத்திரத்திலிருந்து கரையேற்றுவதற்காக சந்தார சகரத்திலிருந்து கரையேற்றுவதற்காக அவர்கள் இங்கே வந்து பிறந்து வாழ்ந்து நமக்கு காட்டுகிறார்கள் அப்போ வாழ்ந்தவர்களுக்கு முன்ன வாழ்ந்தவர்கள் பாடமாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மகான்களும் மகனியர்களும் வாழ்ந்த நாட்டில் நாம் வாழும் மாரத வீரன் மலிந்தனன் நாடு நாரத காணம் நல்லன யாவையும் நாடுறும் நாடு அப்படின்னு பாடுவான் பாரதி அப்படிப்பட்ட நாட்டில் நாமும் பிறந்திருக்கோம் அப்படின்னு அது மாதிரி நம்முடைய இந்த கைவல்ய நவநீதத்தை அருளிய அந்த மகாநபர்களுடைய அந்த ஜென்மபூமியிலே அரியேனும் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நான் நம்முடைய சுவாமிகள் அவர்கள் அங்கே விஜயம் செய்தபொழுது என்ன தலைப்பிலே பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது அவரிடத்திலே சொன்னது வாழ்ந்த ஊரில் இருந்த ஊரில் இருக்கின்ற மனிதர் அப்படின்னு சொன்ன அது பெரியார் அவருடைய பாத்திரம் திருக்கோட்டியூர் கருத்தடமுகில் வண்ணனை கடை கொண்டு கைதொழும் பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்கின்ற மானியுடன் எத்தவும் செய்தார்களோ என்பது அந்த பாத்திரம் அப்படி அழகாக பெரியாழ்வார் பாடியிருக்கிறார் அந்த மாதிரி மகான்களும் மகனீயர்களும் பிறந்த நாட்டில் நாமும் பிறந்திருக்கோமே அதுக்கே நாம பெருமைப்படணும் அதற்கு தகுதி உடையவர்களை நம்மை ஆக்கி கொள்ள வேண்டும் எல்லா இடத்திலும் இது பரவ செய்வதற்கு மிக முக்கியமா இந்த வரவேற்புரையை நிகழ்த்திய நீ ரவிச்சந்திரன் அவர்கள் இங்கே காணும் நீ ரவிச்சந்திரன் தான் நீ ரவிச்சந்திரன் என்ன ரவி சந்திரன் அப்படி ஆவத் திவாகர யாவத் திவாகரின்னு சொல்லுவாங்க இந்த சூரிய சந்திர்க்கு வரையில் நீங்கள் சேமமா இருக்கணும்னு அற்புதமான கருத்துக்களை எல்லாம் இங்கே இந்த கைவல்ய நபுநிதத்தை எப்படி பரப்ப வேண்டும் ஏன் இந்த மகாநாடு இங்கே நடத்தப்படுகின்றது அந்த முதல்ல எடுத்தோட வரவேற்புறையிலேயே கதை விட்டது நம்முடைய மாநாட்டின் வெற்றியை அவர்கள் ஊர்ஜிதப்படுத்தி விட்டார்கள் அப்படி சிறப்பாக பேசிய அந்த ரவிச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய ஆசையை தெரிவித்து கொண்டு என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து சில வார்த்தைகள் குறும்படி நம்மையும் ஒரு பொருளாக்கி ஞாயிற் சீபை ஏற்றுவித்து அம்மை எனக்கு அருவியவார் யார் வருவார் அச்சோவே என்பார் அச்சோ பருவத்திலே மணிவாக பிறந்தவை அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் குறைந்த என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து சில வார்த்தைகள் குறும்படி கேட்டுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி வாழிய செந்தமிழ் வாழ்க நெற்றமிழர் வாழிய பாரதம் அணி திருநாடு என்று கூறிவிடப்பெறுகின்றேன் நன்றி வணக்கம் சான்றவராயர் இருந்த ஊரில் இருக்கின்ற மனிதரான தவத்திரு பாரதி பித்தன் உரையாற்றிய போது இந்த மேடைக்கு பாரதி வந்தார் வள்ளுவர் வந்தார் இளங்கோவடிகள் வந்தார் அப்படி உங்களுடைய உரையிலே நாங்கள் உணர்ந்தோம் தவத்திரு பாரதி பித்தன் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை உரித்தாக்குகிறோம் ஆயிரத்தி